வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்த எஸ் செந்தில்குமார் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று ஆண்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வணிக உரிமைகளை வழங்கும் உடன்பாட்டில் ஹவாய் மற்றும் ஹைக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகள் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரின் போது கலிபோலி என்ற இடத்தில் இடம்பெற்ற பெரும் கடற்படை தாக்குதலில் பிரிட்டன் மற்றும் பிரெஞ்சு கப்பல்கள் மூன்று கப்பல்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்ட மகாத்மா காந்தி அவர்கள் ஆறு ஆண்டு சிறை தண்டனை பெற்றார் இரண்டு ஆண்டுகளில் அவர் விடுதலை ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டெக்சாஸ் மாநிலத்தில் நியூ லண்டன் நகரில் பள்ளிக்கூடம் ஒன்றில் ஏற்பட்ட இயற்கை வாயு வெடிப்பில் இருநூற்றி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது பிரான்சையும் பிரிட்டனையும் எதிர்த்து போரிட ஹிட்லரும் முசோலினியும் கூட்டாக சேர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெரு நாட்டில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவு காரணமாக இருநூறு பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ரஷ்யாவில் வாஸ்டோக் இரண்டு எம் ஏவுகணை ஏவப்படுகையில் வெடித்ததில் 50 பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு கிழக்கு ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பின்னர் முதல் தடவையாக தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் உள்ள இசபெல்லா ஸ்டீவர்ட் கார்டர் என்ற அருங்காட்சியகத்தில் இருந்து பனிரண்டு ஓவியங்கள் திருடப்பட்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் விண்வெளி வீரர் அலெக்சி லியோனோவ் அவர்கள் வாஸ்காட் இரண்டு விண்கலத்திலிருந்து வெளியே வந்து பனிரெண்டு நிமிடங்கள் விண்வெளியில் நடமாடினார் விண்வெளியில் நடந்த முதல் மணிதர் இவராவார் ஆவார் இரண்டு ஆண்டு அமெரிக்காவின் மெசெஞ்சர் விண்கலம் முதல் புதன் புதன்கோளை அதன் சுற்றுப்பாதையை நெருங்கி சுற்றா ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அமெரிக்காவால் அனுப்பப்பட்ட இந்த விண்கலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மாரினர் பத்து விண்கலனுக்கு பிறகு புதன்கோலை வெற்றிகரமாக சென்று அடைந்த இரண்டாவது விண்கலமாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு குரோவர் கிளீவ்லாண்டு ஐக்கிய அமெரிக்காவின் இருபத்தி இரண்டாவது மற்றும் இருபத்தி நான்காவது தலைவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரூரல் டீசல் ஜெர்மன் கண்டுபிடிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திரஜித் குப்தா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிரெட்ரிக் கிளார்க் தென்னாப்பிரிக்க அதிபர் நோபல் பரிசு பெற்றவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் நெவின்ஸ் யால் மத்திய கல்லூரி தலைமை ஆசிரியர் ஆங்கிலம் தமிழ் அகராதி தொகுத்து வெளியிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஒடிசியஸ் எலிட்டிஸ் நோபல் பரிசு பெற்ற கிரேக்க எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாப் ஒல்மர்க் கிரிக்கெட் வீரர் மற்றும் கிரிக்கெட் பயிற்சியாளர் இந்நாளின் சிறப்புகள் துருக்கி நாட்டில் கலி நினைவு நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே